நாட்டிலை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமேலு போக்கக்கூடிய மருந்து என்னன்னு பார்ப்போம் ஒரு தொற்று நோய் தோல் நோய் அது அழகை கெடுப்பது அறுவறுப்பை கொடுப்பது பாலுண்ணிகளை போக்குறதுக்கு அத்திக்காய் எடுத்து அதிலிருந்து வரக்கூடிய பாலை பாலுண்ணிகள் மேல பூசி எ மருந்தா அத்தி பால் விலங்குது என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த தூளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்